பாடம் ஏழு அடுத்து இரண்டாம் தம்பீர் கூறி நபிசல்ல அவர்கள் மீது அல்லாஹின் நன்மையானவற்றை கேட்க வேண்டும் அதில் அதாவது இறைவா அவர் மூலம் கிடைக்கும் நன்மையை இல்லாமல் ஆக்கிவிடாதே அவருக்கு பின் எங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடாதே அவருக்கும் எங்களுக்கும் மன்னிப்பை அருள்வாயாக என்றும் கூறலாம் நான்காவது பேரில் இன்ஷா அல்லா பின்னர் வரவுள்ள இபின் அபி லாஹூன் அவர்களின் ஹதீசின் படி நிறையது வாக்கள் ஓதுவதுதான் சிறந்தது